அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடே நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை முத வந்து தாத்தாச்சாரியாரை ரொம்ப அவமானப்படுத்திட்டான் தெனாலிராமன் அப்படிங்கறதுனால வந்து சிறையில் அடைக்க சொல்லியிருந்தார் இல்லையா அரசர் கிருஷ்ணதேவராயர் மறுநாள் வந்து அரச சபை கூடினதும் தெனாலிராமனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற விவாதம் நடந்தது அரசருக்கு வந்து தெனாலிராமனை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால யாரும் வந்து எதுவும் கருத்து சொல்கிறதுக்கு பயந்தாங்க நம்ம எதாவது சொன்னால் அது வந்து நமக்கே பிரச்சனையாக முடிஞ்சிரும்ன்றதுனால பெரும்பாலும் எல்லாரும் மெளனமாக இருந்தாங்க அப்போ தாத்தாச்சாரியார் சொன்னார் இந்த அரசுக்கு நான் ரொம்ப நாளாக ராஜகுருவாக வேலை செஞ்சுட்டு வரேன் எனக்கு நேர்ந்த அவமானம் வந்து சகிக்க முடியாத ஒன்று அதனால் வந்து தெனாலிராமனுக்கு மிக கொடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் வாதம் அவனுக்கு வந்து சிரச்சேதம் கொடுக்கணும் அதாவது தலையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி தாத்தாச்சாரியார் கேட்குறாரு அப்போது கிருஷ்ணதேவராயர் நினைக்கிறாரு இது வந்து த தலையை எடுக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு கொடுமையான ஒரு ரொம்ப மோசமான பிரச்சனை கிடையாது இருந்தாலும் தாத்தாச்சாரியார் வந்து சொல்கிறதுனால அவரால் மறுத்து பேச முடியலை அப்போது அரை மனசாக ஒத்துக்கிறாரு கிருஷ்ணதேவராயர் சரி ஓகே தெனாலிராமனை கொண்டு போய் யானைக்காலால் இடருங்கள் அப்படிங்கிறாரு அது யானைக்காலால் இடறுதல் அப்படின்னா என்னென்னா ஒரு மனுஷனோட கழுத்து வரைக்கும் குழி தோண்டிடுவாங்க குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து உள்ள நிறுத்தி வச்சு மண்ணை போட்டு கழுத்து வரைக்கும் மூடிடுவாங்க அதுக்கப்புறம் யானையை கூட்டிகிட்டு வந்து அந்த யானையோட காலை வச்சு அந்த தலையை மிதித்து கொள்ள சொல்லுவாங்க இதுதான் யானைக்காலால் இடறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தண்டனை வந்து கொடுத்துட்றாரு கொடுத்த பிறகு ரெண்டு பேர் தலைமை காவலர்களை கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் தெனாலிராமனுக்கு இந்த தண்டனையை நிறைவேற்றிட்டு வாங்க அப்படின்னதும் அவங்க வந்து ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க தெனாலிராமனை காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கழுத்தளவுக்கு வந்து குழி தோன்றாங்க தரையில் குழி தோண்டி தெனாலிராமனை கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி அப்படியே நிற்க வச்சுட்டு ஒரு காவலாளி அங்கே நிற்க வச்சுட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு யானையை அழைச்சிட்டு வர்றதுக்காக அரண்மனைக்கு போயிடுறாரு தெனாலிராமன் சொல்கிறான் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டோடனே அந்த இன்னொரு தலைமை காவலர் என்ன பண்ணுறாரு பாவம் சாக போகிறான் அவனுக்கு குடிக்க தண்ணி கேட்குறான் நம்ம போய் தண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த பக்கம் போயிடுறாரு இப்போ தெனாலிராமனை தவிர அந்த இடத்துல யாருமே இல்லை தெனாலிராமன் யோசிக்கிறான் யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது தந்திரம் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து ஒருத்தர் ஒரு வண்ணான் வர்றாரு வண்ணான் அப்படின்னா டோபி இந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டு எல்லா வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா நம்மளுடைய துணிமணிகளை எல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிக்கிறோம் அதனால் டோபின்ற ஒருத்தரை பற்றி பெரும்பாலான தெரிஞ்சிருக்க வாய்ப்பு பட் ஒரு காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் டோபின்னு ஒரு ஃபேமிலி இருந்தது அவங்களோட வேலை என்ன அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ட்ரெஸ்ஸுங்களையும் கலெக்ட் கலெக்ட் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப கொடுப்பாங்க இதான் வந்து வண்ணான்களோட வேலை அவங்களுக்கு ஏன் வண்ணான் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா வண்ணம் இருக்குது இல்லையா என்னது கலர் ஸோ கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸுங்களை அதாவது அழுக்க மங்கி போய் அவங்ககிட்ட வர்ற ட்ரெஸ்ஸை அதை கலர்ஃபுல்லாக அதனுடைய ஒரிஜினல் கலருக்கு துவைச்சி நீட்டாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு பேரு வண்ணான் அப்படின்னு பேர் சரியா சோ அந்த மாதிரி ஒரு வண்ணான் நடந்து வந்துட்டு இருந்தார் அவர் முதுகில் வந்து துணி மூட்டையை சுமந்துட்டு வரும்போது அவர் வந்து அந்த முனி துணி மூட்டையை தூக்கி தூக்கி அவருடைய முதுகு வந்து கூண் குழுந்து போய் அப்படியே முதுகு வளைஞ்சு போயிருக்கும் எப்பயுமே அவர் நடந்து வர்றதை பார்த்த உடனே தெனாலிராமன் வந்து கூப்பிடுறான் இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டோடனே ஒன்னே அவர் வர்றாரு என்னமோ சதம் கேட்குதே வந்து பார்த்தா என்னடா ஒரு மனுஷன் வந்து கழுத்து வரைக்கும் வந்து மண்ணு போட்டு மூடியிருக்கு தலை மட்டுந்தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது அப்போது தெனாலி ராமன் சொல்கிறான் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து முதுகு கூண் விழுந்து போய் வளைஞ்சு போய் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து மண்ணுக்குள்ளே கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடிட்டு நின்று கூன் நிமிர்ந்து முதுகு நேரம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நான் இந்த மாதிரி நின்றுட்ருக்கேன் எனக்கு இப்போ வந்து நீங்கள் என்னை வெளியில் எடுத்து விட்டிங்கன்னா எனக்கு முதுகு நிமிர்ந்துருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னோன்னே அந்த வண்ணானுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சான் ஆஹா நம்மளோட முதுகு ரொம்ப நாளாக கூன்று விழுந்திருக்கேன் நம்ம எப்படியாவது வந்து நம்மளும் இது மாதிரி செஞ்சு நம்ம முதுகை நேரம் ஆக்கிடணும் ஃபஸ்ட்டு இவருக்கு ஆயிருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வேக அந்த மண்ணெல்லாம் தோண்டி தெனாலிராமனை வெளியே எடுத்துட்டார் அந்த வண்ணான் உடனே தென்னாளியம்மன் வெளியில் வந்த உடனே அதுக்கு முன்னாடி அவனுக்கு கூண் முதுகு இருந்த மாதிரியும் இப்போ தான் அந்த முதுகு சரியான மாதிரியும் ஆக்ஷன் பண்ணி ஆ பரவாயில்லையே முதுகு நேராகிடுச்சி ஐய் என்னால் வானத்தை நல்லா நிமிர்ந்து பார்க்க முடியுது என்னால் நல்லா அண்ணாந்து பார்க்க முடியுது ஆனால் இந்த மலை நல்லா அழகாக இருக்குது இந்த வானம் நல்லா அழகாக இருக்குது இந்த மேகங்கள் நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணானான் உடனே அந்த வண்ணான்னு நினச்சாரான் ஓஹோ இவரும் நம்மள மாதிரி கூண் விழுந்து அப்படியே பூமி தான் குனிஞ்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு இப்போ பாரு இவ்வளோ சந்தோஷப்படுறாரு நம்மளும் அது மாதிரி நம்மளுடைய கூண்முதுகை வந்து நேராக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்னையும் கொஞ்சம் அந்த குழிக்கில் இறக்கி விட்டு எனக்கும் இது மாதிரி செய்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே தெனாலி ரமன் சரின்னு சொல்லி அந்த குழியை தோண்டி அதுக்குள்ளே வந்து அவரை இறக்கி விட்டு கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான் கொஞ்ச நேரத்தில் அந்த யானையை அழைச்சிட்டு ஒரு காவலர் வர்றாரு தண்ணி எடுக்க போனவரும் த தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா இங்கே தெனாலிராமனுக்கு பதிலாக வேறு ஒருத்தன் இருக்கான் ஐயய்யோ வேற ஒருத்தன் இருக்கான் தெனாலிராமன் தப்பிச்சு போயிட்டானே என்ன பண்ணுறது ராஜா கிட்டே போய் தெனாலிராமன் தப்பிச்சுட்டான்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரோட வேலையும் போயிடும் ஏன் நம்மளை வந்து அரசர் வந்து தண்டனை பெரிய தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பாரு அதனால் நம்ம போய் தெனாலிராமன் செத்துட்டான் அவனை வந்து யானைக்காலால் இடறி நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூன் விழுந்தவரை வந்து மண்ணை தோண்டி அவரை வெளியில் எடுத்து ஐயா நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்களை ஒருத்த ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இந்த காவலர்கள் ரெண்டு பேரும் போய் அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தெனாலிராமனை நாங்கள் கொன்றுட்டோம் சொன்ன மாதிரி யானை காலால் இடறி கொன்றுட்டோம் அப்படின்னோன்னே அரசர் பயங்கர சோகமாயிடுது ஐயையோ தெனாலிராமனை கொன்றுட்டோமே கொன்னுட்டோமேன்னு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து அவருக்கு தூக்கமே இல்லை மறுநாள் காலையில் வந்து அரச சபையில் சொல்கிறார் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய தவர் நடந்து போச்சு தெனாலிராமனுங்கிற ஒரு அற்புதமான மனிதனை நம்ம வந்து சேர்ந்து எல்லோரும் யானை காலால் இடறி கொலை பண்ணிட்டோம் எனக்கு நேற்று நைட்லாம் தூக்கமே இல்லை தெனாலிராமன் உயிரோடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லியிருக்காரு சொல்லும்போது தெனாலிராமனோட ஃப்ரெண்டு வந்து அந்த அரச சபையில் இருந்தாராம் ஒரு ஒரு மந்திரி அவர் சொன்னாரான் தென்னாலிராமன் உண்மையிலே உயிரோடு தான் இருக்கான் அவன் சாகலை அப்படின்னு சொன்ன உடனே அரசர் அப்படியா நிஜமாவா எங்கே தென்னாலி ராமன் வர சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் தென்னாலி ராமனை போய் அழைச்சிட்டு வந்துட்டார் வந்த உடனே ராஜகுரு சொன்னார் இது மிகப்பெரிய ராஜ துரோகம் நீங்கள் வந்து யானை காலால் இடறி கொள்ள சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து ரெண்டு காவலர்களும் தென்னாலிராமன் கூட கூட்டு சதி செஞ்சு அவரை வந்து தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு தெனாலிராமன் வந்து இல்லைங்கய்யா இது வந்து அப்படி கிடையாது நான் தான் வந்து இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி அந்த நடந்தது சொன்னான் அந்த வண்ணான் வந்து அவனை காப்பாற்றினது அதுக்கு பிறகு வண்ணான் அந்த குழியை வந்து தென்னாலிராமன் வந்து இறக்கி விட்டது எல்லாத்தையும் சொன்னான் சொன்ன உடனே அப்போது தாத்தாச்சாரியர் விடாமல் கேட்டார் அப்போ அந்த காவலர்கள் பண்ணது தான் தப்பு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏன் தெனாலிராமன் செத்து போனான்னு சொன்னாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும்ல அப்படின்னாரான் ியார் அப்பதான் வந்து தெனாலி ராமன் சொன்னானா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு பொய்மையும் வாய்மையிடத்தை நன்மை பயக்கும் எனின் அதாவது யாருக்கும் எந்த வித கெடுதலும் பண்ணாத ஒரு பொய் சொல்றதுனால ஒருத்தருக்கு உயிர் கொடுக்க முடியும் அல்லது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அது பொய் சொல்றது கூட அந்த இடத்துல உண்மை சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமாக மாறிடுது அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து பொய் சொன்னதுனால யாரோட உயிரும் போகலை ஒரு உயிர் வந்து காப்பாற்ற தான் பட்டுருக்கு அதாவது தெனாலிராமன் வந்து சாகாமல் தப்பிச்சுருக்கான் ஸோ அதனால் மாதிரி ஒரு நல்ல நன்மை நடந்ததுனால இந்த பொய் சொன்னதுனால யாருக்கும் எந்தவித நஷ்டமோ கஷ்டமோ வரலை அதனால் வந்து இந்த இடத்துல பொய் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணதேவராய யோசிச்சாரான் இந்த தெனாலிராமன் பையன் இருக்கானே அவன் என்னத்தையாவது சொல்லி நல்லா சமாளிச்சிட்றான் நம்மளை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே தெனாலிராமா இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை இனிமேல் இந்த மாதிரி நீ வந்து யாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டா நான் இப்போ ரொம்ப கோபம் ஆயிடுவேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இப்போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை மன்னிச்சு அனுப்பிச்சிட்டாரான் சரி நேயர்களே